நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் நாம் கொஞ்ச மரியாதை ராமனோட கதைகளை பார்த்துக்கிட்டு வரோம் மரியாதை ராமன் வந்து மிக சிக்கலான வழக்குகளுக்கும் எவ்வளோ சுலபமாக தீர்ப்பு சொல்லிக்கிட்டு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கு அதுக்கு வந்து மரியாதை ராமன் எப்படி சிறப்பாக தீர்ப்பு சொன்னார் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கதையோட பேர் யானையும் பானையும் ஒரு ஊரில் வந்து முத்துன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு வந்து ஒரு பையன் இருந்தான் அந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்காக மிக சீரும் சிறப்புமாக ரொம்ப ஏற்பாடு பண்ணி மிக நல்ல முறையில் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு மெனக்கெட்டு வந்தார் அப்போது அந்த கல்யாணத்தில் வந்து யானை ஊர்வலம் யானையில் மாப்பிள்ளையை உட்கார வச்சு கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யானை வாடகைக்கு எடுத்தார் அந்த ஊர்லேயே வந்து யானை வளர்க்குறதுக்கு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட காசு கொடுத்து யானையை வாடகைக்கு எடுத்து தன்னுடைய மகன் கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்கு பயன்படுத்தினார் பயன்படுத்திட்டு ரொம்ப சீரும் சிறப்புமா கல்யாணம் நடந்தது அதுக்கப்புறம் யானையை வந்து மண்டபத்துக்கு எதிரில் ஒரு மரத்தடியில் கட்டி போட்டிருந்தாங்க அப்போ வந்து என்னாச்சுன்னா மழை பேஞ்சது மழை பெய்ஞ்சது பெரிய இடி இடித்தது இடி இடிக்கும்போது இந்த மழை பெஞ்சு இடி இடித்தா மின்னல் வெட்டி இடி விழுகும் அந்த இடி விழுகும்போது என்ன ஆகும்னா அது உயரமான இடத்துல தான் அந்த இடி வந்து தாக்கும் அந்த மரம் வந்து உயரமாக இருந்ததுனால அந்த மரத்தை மேலே இடி தாக்குனதில் என்னாச்சுன்னா யானை மேலே இடி விழுந்து யானை இறந்து போச்சு யானை அந்த இடத்துல இறந்து போச்சு ரொம்ப சோகமான நிகழ்வு இல்லையா ஆனால் முத்து என்ன பண்ணார் ஐயோ யானை இறந்து போச்சே இதுக்கு போய் நம்ம பதில் சொல்லி ஆகணுமேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடினார் ஓடி போய் யானைக்காரகிட்ட போய் ஐயா வணக்கம் நான் யானையை ரொம்ப பத்திரமாக தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் மழை பேஞ்சு இடி இடிச்சதில் இடி விழுந்து யானை இறந்து போச்சு என்ன மன்னிச்சிக்கோங்க உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணுன்னாலும் தரேன் அல்லது உங்களுக்கு அதே மாதிரி வேறு யானை கூட வாங்கி தந்துடுறேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னாராம் அதுக்கு யானைக்காரரு ரொம்ப பிடிவாதமாக அதெல்லாம் முடியாது அந்த யானை எனக்கு ரொம்ப விருப்பமான யானை நான் அதை எவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டு வந்தேன் நீங்கள் அதை கொண்டுட்டிங்க நான் விடமாட்டேன் எனக்கு அதே யானை தான் வேணும் வேறு யானையெல்லாம் எனக்கு வேணாம் காசும் எனக்கு வேணாம் அப்படின்னாராம் இவர் சொன்னாரான் என போன யானை எப்படிங்க தர முடியும் இறந்து போன யானை எப்படி தர முடியும் அது இறந்து போச்சு அத பற்றி இன்னி பேசி பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ சொல்லுங்க தரேன் அல்லது வேற யானை வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதெல்லாம் முடியாது எனக்கு அதே யானை தான் வேணும் வேற யானை கொடுத்தா நான் வாங்கிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ முத்து வேறு வழி இல்லாமல் இந்த வழக்கை வந்து மரியாதை ராமனுக்கு கொண்டு போயிருக்காரு மரியாதை ராமன் அதே தான் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஏதாவது நஷ்ட வாங்கிக்கோங்க அல்லது வேற யானை கூட வாங்கிக்கோங்க அதே யானையை எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி மரியாதை ராமனும் சொல்லி பார்த்துருக்காரு அவர் கேட்குற மாதிரி இல்லை யானைக்காரர் எனக்கு அதே யானை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே மரியாதை ராமன் சரி ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புங்க இந்த வழக்கை நாளைக்கு விசாரித்து நான் முடிவு தர்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அனுப்பிச்சிட்டு இந்த முத்துங்கிறவரை மட்டும் தனியாக கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க நாளைக்கு நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு வர வேணாம் நீங்கள் வீட்டிலே இருங்க அப்போது வந்து நான் அந்த யானைக்காரரை வந்து அவர் அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்களே போய் முத்துவை கூட்டிட்டு வாங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் யானைக்காரர் வந்து கதவை திறக்கும்போது அந்த கதவுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பானைகள் இருக்கு இல்லையா மண்பானைகள் அந்த மண்பானைகளை வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருங்க அவர் கதவு திறந்தோடனே அந்த மண்பானைகள்லாம் கீழே உ விழுந்து உடையணும் அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லி முத்துவும் போயிட்டார் மறுநாள் என்னாச்சுன்னா நீதிமன்றம் கூடிச்சு எல்லாரும் வந்துவிட்டாங்க நீதிபதி வந்துட்டார் யானைக்காரர் வந்துட்டார் ஆனால் முத்து மட்டும் வரலை அப்போ யானைக்காரருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு எவ்வளோ திமிர் இருந்தால் நீதிமன்றத்துக்கு வராமல் இருப்பார் அப்படின்னு பயங்கர கோபத்தில் இருந்தாரான் அப்போது நீதிபதி மரியாதை ராமன் சொன்னாராம் ஒன்று பண்ணுங்க நீங்களே போய் முத்து வீட்டுக்கு போய் முத்துவை கூட்டிகிட்டு வாங்க அவர் ஏன் என்ன வரலை அப்படின்னு சொல்லவும் யானைக்காரர் வந்து ரொம்ப வேகமாக நடந்து முத்து வீட்டுக்கு போயிருக்கார் கதவு போட்டி இருந்திருக்கு கதவை தட்டியிருக்காரு முத்து முத்து அப்படின்னு கதவை தட்டியிருக்காரு முத்து திறக்கலை உடனே இவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு எட்டி உதச்சிருக்காரு கதவை கதவை எட்டி உதச்சோடனே அவர் பின்னாடி பானைகளை வரிசையாக உயரமாக அடுக்கி வச்சிருந்துருக்காரு அந்த பானைகள்லாம் சர சர சர சரன்னு டம் டமு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு உடஞ்ச உடனே முத்து ஓடி வந்தார் ஐயையோ ஐயையோ என்னுடைய முன்னோர்கள் ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்த பழைய பானைலாம் போட்டு உடச்சிட்டிங்களே நான் இப்போ என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் ஐயையோ என்னுடைய முன்னோர்கள் ரொம்ப போற்றி பாதுகாத்து வந்த பானையெல்லாம் உடச்சிட்டிங்களே அப்படின்னு முத்து கத்துனாராம் அப்போ யானைக்காரர் சொன்னாராம் இது என்னது இதுவாக இருக்குது பானை தானே நான் வாங்கித்தரேன் உனக்கு எத்தனை பானை வேணும் வா நான் வாங்கித்தரேன் கிடைக்கு வா அப்படின்னாரான் எனக்கு அந்த பானையெல்லாம் வேணாம் எனக்கு எனக்கு எங்கள் முன்னோர்கள் பாதுகாத்து வச்ச இந்த பழைய பானை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உடனே வந்து அவர் ஏ நான் உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் வா நீதிமன்றத்துக்கு வா வழக்குக்கு வா அப்படின்னு கூப்பிட்டாரான் அவர் சொன்னார் ஆஹா எனக்கு அதே பானை தான் வேணும் எனக்கு நஷ்டஈடும் வேணாம் காசு வேணாம் எனக்கு வேறு எந்த பானையும் வேணாம் எனக்கு அதே பானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி முத்து சொன்னாரான் அப்போ தான் யானைக்காரரை ஆஹா நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம் நம்ம எப்படி அதே யானை தான் வேணும்னு கேட்டோமோ அதே மாதிரி ஒரு அதே பானைகள் தான் வேணும்னு கேட்குறாரு இப்போ வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சவருக்கு ரெண்டு பேரும் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க வந்த உடனே மரியாதை ராமன் கேட்டாரான் என்ன யானைக்காரரே என்ன சொல்கிறீங்க இப்போது அப்படின்னு சொல்லி கேட்டானே யானைக்காரர் அப்படியே சோகமாக மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டாரான் அவரால் வந்து அதே யானை தான் வேணும்னு இப்போ கேட்க முடியாது கேட்டால் என்ன பண்ணுவார் முத்து இவர் யானைக்காரர் உடச்ச மாதிரி எனக்கு அதே பானை தான் வேணும்னு அவர் கேட்பார் அதனால் அவர் சோகமாக இருந்தாரான் அப்போ மரியாதை ரமன் சொன்னாரான் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க யானைக்காரரே எந்த ஒரு விஷயமும் உடஞ்சி போச்சுனாலோ அழிஞ்சு போச்சுனாலோ அதை திரும்ப உருவாக்குறது மிக கஷ்டம் அது மாதிரி தான் இந்த யானையை வந்து எப்படி உயிர் கொண்டு வர முடியும் அது யதார்த்தமாக இடி விழுந்து இறந்து போச்சு இதுக்காக போய் அட முடிச்சு அவர் அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்தி இருக்க தேவையில்லை கல்யாணம் தன் மகனுக்கு கல்யாணம் நடத்தி முடிச்சு அந்த சந்தோஷத்தை கூட நீங்கள் அவரை சரியாக அனுபவிக்க விடலை அவரை ரொம்ப நீங்கள் போட்டு தொல்லை பண்ணிட்டீங்க அது ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மரியாதையை அவர் கொடுக்குற காசை வாங்கிட்டு நீங்கள் போய் வேறு யானை வாங்கிக்கோங்க அதுதான் சரி அப்படின்னு சொன்னாராம் அப்போ யானைக்காரர் வந்து ஓகே அவருக்கு நான் ரொம்ப மனசு கஷ்டம் கொடுத்துட்டேன் கல்யாணம் சந்தோஷம் கூட பட ரொம்ப மனசு கஷ்டம் கொடுத்துட்டேன் அதனால எனக்கு வந்து யானைக்கு கொடுக்க வேண்டிய காசில் பாதி காசு கொடுத்தா போதும்னு சொல்லி அவர் பாதி காசை வாங்கிட்டு போயிட்டாரான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க சரி நேயர்களே